வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி ஒரு பூசனிக்காயை உடைக்காமலே அதில் எத்தனை விதைகள் இருக்கின்றது என்பதனை அறிய தமிழன் கொருங்கையூர் காரி நாயனார் எழுதிய தமிழ்கணித நூலாம் கணக்கதிகாரத்திலே ஒரு அழகான செய்யுள்ளிருக்கிறது அதாவது கீற்றெண்ணி முத்தித்துக்கள் ஆறினால் மாறி வேற்றை அஞ்சி தன்னில் மிகப்பெருக்கி பார்த்ததிலே பாதி தள்ளி மூன்றில் பகிர விதையாகும் பூசனிக்காய் தோறும் புகழ் அதாவது ஒரு பூசணிக்காயின் கீற்றுகளை எண்ணிக்கொண்டு அதனை எக்ஸ் என கொள்வோம் பின்னர் அதனை மூன்று ஆறு மற்றும் ஐந்து ஆகிய எண்களினால் பெருக்கி வரும் விடையாகிய தொன்னூறு எக்ஸை பாதியாக்கி அதாவது நாற்பத்தி ஐந்து எக்ஸ் என கொண்டு அதனை மூன்றால் வருவது விதைகளின் எண்ணிக்கை அதாவது முப்பத்தி ஆகும் இப்போது ஒரு பூசணிக்காயில் ஆறு கீற்றுகள் அதன் வெளிப்புறத்தில் காம்புகளுக்கு அருகில் காணப்பட்டால் மொத்தம் நூற்றி பெருக்கல் ஆறு அதாவது எண்ணூத்தி விதைகள் இருக்கும் என்னே தமிழனின் அறிவுத்திறன் இதுபோலவே பலாப்பழத்திலும் அதில் உள்ள சுளைகளின் எண்ணிக்கையினை பழத்தை பிளக்காமலே கண்டறிய ஒரு கணக்கதிகார சூத்திர செய்யுள் உள்ளது அதனை நான் உங்களுக்கு நாளை சொல்கிறேன் தமிழன் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நம் அறிவால் இந்த ஜெகத்தினை வெல்வோம்